அஸ்லாம் கல்பு ஹுவாது என்று அரபு மொழியில் சொல்லப்படுகின்ற குள்ளம் இதயம் என்பது ஹதீதுகளில் இறைவனின் சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது இது பெரும் சமுத்திரத்தை விட பெரியது கடலில் முன் நின்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய படைப்பாக தோன்றுகிறது ஆனால் அதை பார்க்கும் போது நான் உன்னை விட பெரியவன் என்றும் ஆழமானவன் என்றும் கடலாகிய உன்னை நான் விழுங்கிவிடுவேன் என்றும் உள்ளம் சொல்லுகிறது கடலை அளந்து அதன் நீளம் ஆழம் அகலத்தை கணித்து விட முடியும் ஆனால் உள்ளத்தை அதன் நீளம் அகலம் ஆழத்தை அளந்து கணித்துவிட முடியாது கடல் கண்ட பொருளாகவும் உள்ளம் அகண்ட பொருளாகவும் கருதப்படுகிறது எனவே உள்ளம் என்பது ஏழு வானங்கள் பூமிகளை விடவும் அரசு குர்சி என்ற ஏனைய படைப்புகளை விடவும் பெரிதாக இருக்கின்ற காரணத்தால் அது இறைவன் வாழும் சிம்மாசனம் என்று நபிமொழி சொல்லுகிறது இப்போது பாருங்கள் ஒரு மனிதன் உறங்கும் போது பல கனவுகளை காண்கிறான் கடல்களை காண்கிறான் தேசங்கள் மலைகள் என்று எத்தனையோ பெரும் பொருட்களை அவன் காண்கிறான் இவை அனைத்தும் உறங்கும் மனிதன் உள்ளத்தில் காட்சிகளே ஆகும் இத்தகைய காட்சிகள் தோன்றும் போது உள்ளம் அழிந்து போவதும் இல்லை மாறுபடுவதும் இல்லை விகாரப்படுவதும் இல்லை இந்த காட்சிகளை காணும் உள்ளம் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே பல கோடி காட்சிகளில் அது தோன்றுகிறது அனைத்தும் உள்ளத்தின் காட்சிகளை அன்றி அதற்கு வேறானவை அல்ல இதே போல என்ற அரூப நிலையில் உள்ளம் என்ற மெய்ப்பொருள் இருந்தவாறு இருக்க தஸ்பீகு என்னும் ரூப அந்த உள்ளமையே பல படைப்புகளாக தோன்றுகிறது சிருஷ்டிகளாக அது தோன்றுவதால் அந்த உள்ளமைக்கு எந்த குறைவும் ஏற்படுத்துவது இல்லை உகக்குயின்கள் தாத் என்றாலும் உஜூது என்றாலும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் அது உள்ளமை என்ற மூலப்பொருளுக்குரிய பெயர்கள் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் உஜூது என்ற உள்ளமை பொருள் போல் தாத்து என்று குணி அல்லது வடிவம் என்று நாம் அழைக்கலாம் தாத் என்றால் குணி என்று குரல் வரும் குணி என்பதற்கு உதாரணம் காட்ட முடியும் மிட்டாய் என்பது குனியாகும் அதிலிருந்து வெளிப்படும் தன்மை சிஃபாத் இனிப்பாகும் இனிப்பு என்பது சிபத் குணமாகும் மிட்டாய் என்ற வடிவம் தாத்தாகும் மேலும் சொல்வதாயின் ஐஸ்கெட் என்ற வடிவம் குனியாகும் அதில் வெளியாகும் சிஃபத் தன்மை குளிர் குணமாகும் பொதுவாக தாத் என்ற குடியை விட்டு அது அப்படியே இருக்க குணத்தை பிரிக்க முடியாது இதனையே முகக்ககீன்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அசிஃபாத்து லாத் லாது ஃபாரிக்குல் மௌசூப தன்மை எதில் தொங்கியிருக்கிறதோ அதை விட்டும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்றனர் தாத்து ஒன்றா பலதா என்று பலரும் யோசிக்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும் தாத் ஒன்று அது பலதல்ல என்று அதையே தாத்துல்லாக் அல்லாஹு அல்லாஹுவின் தால் எனப்படும் அந்த தாத்து சர்வ பிரபஞ்சமாக தோன்றியுள்ளது ஆனால் ஹக்குடைய தாத்தை விளக்குவதற்காக சிருஷ்டிகளுக்கும் தாத் உண்டு என்றும் சிருஷ்டிகளின் தாத்து கட்டுப்பாடுடையது என்றும் இறைவனுடைய தாத் கட்டுப்பாடற்றது என்றும் ஞானிகள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தாத்தை சூழ்ந்தறிய முடியுமா யோசிக்கும்போது பொதுவாக இறைவனின் தாத்தை சூழ்ந்தறியவோ இப்படித்தான் என்று அறியவோ முடியாது அவனது உன்குதாத்தை அறிய முடியாது இது தடுக்கப்பட்ட நிலையாகும் ஆனால் சிருஷ்டிகளை பற்றி அறியும் போது அல்லாகுவே அறிய முடியும் தன்சீக்கில் அருபியாக இருந்த அவன்தான் தனது தாத்தை கொண்டு தஷ்பிக்கில் வெளியாகி இருக்கின்றான் அல் அி தர்க சொல்லப்படும் அல்லாஹு வெளியானான் என்பது சரிதான் ஆனான் அவன் தாத் என்ற தன்மையை கொண்டு வெளியாகியுள்ளானா என்று கேட்கப்படு பொதுவாக கேட்கப்படுகிறது இந்த சந்தேகத்துக்கு நாம் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும் சிபத் தன்மையை மட்டும் கொண்டு அவன் வெளியாகுவதில்லை தாத்தை விட்டு சிபத் பிரிவதும் இல்லை தாத்தை கொண்டுதான் அல்லாஹு வெளியாகியுள்ளான் அதற்கு திருகுரானில் ஆதாரங்கள் உள்ளன அவி அன்புசிக்கும் அபலா துப்சிரோன உங்களிலே நீங்கள் பார்க்க என்று குரானில் கேட்கிறான் இறைவன் சிபத்தை கொண்டு மட்டும் வெளியாகியிருந்தால் இறைவனை பார்க்க வேண்டாமா என்று சொல்லியிருக்க மாட்டான் உங்களிலே நீங்கள் அறிய வேண்டாமா என்றுதான் சொல்லியிருப்பான் பசருன் என்றால் வெளிக்கண் பார்வையை குறிக்கும் பசீரத் என்றால் அகப்பார்வையை குறிக்கும் மேற்கூறிய வசனத்தில் பசர் என்ற சொல்லை கொண்டே நீங்கள் முகக்கண்ணால் பார்க்க என்று கேட்கிறான் எனவே மேற்குறித்த வசனத்திலிருந்து இறைவன் தனது தாத்தை கொண்டே சிருஷ்டிகளின் உரிவில் வெளியாகியுள்ளான் என்பதும் சிருஷ்டிகளை பார்க்கும்போது அவனது அவனது தாத்தையே நாம் பார்க்கிறோம் என்பது தெளிவாகிறது இதற்கு செஹ்ல் அக்பர் இமாமுனா இப்னு அரபி அலி அல்லாஹு அனுகு அவர்களுடைய கவிதைகளில் சில ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லாஹு அவனது ஒவ்வொரு படைப்பாகவும் தாத்தை கொண்டுதான் அவனாக அவனே வெளியாகியுள்ளான் அக்பர் இபுனு அரபி அவர்கள் எத்தனையோ ஆதாரங்களை கூறியுள்ளார்கள் அவற்றில் சிலவற்றை சொல்லுகிறேன் அல் கல்கு மஹ்லுவன் வல் ஹக்கு மக்சூசன் சிருஷ்டி என்பது புத்தியாலும் அறிவாலும் அறியப்படக்கூடியது இறைவன் புலன்களால் தொட்டறியப்படக்கூடியதாக இருக்கின்றார் அதாவது கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்பது போல் செய் அக்பர் அவர்களின் வார்த்தை சிறிதாயினும் ஆழம் அர்த்தம் அதிகம் கொண்டது என்பதை நாம் இங்கே நோக்க வேண்டியிருக்கிறது சிருஷ்டி என்பது மனிதனின் பேதமை அறிவுக்கும் பார்வைக்கும் தான் தெரிகின்றதே அன்றி யதார்த்தத்தில் சிருஷ்டி என்பதே இல்லை சிருஷ்டியுடைய உருவில் இருப்பது ஹக் மெய்ப்பொருளான உள்ளமையே அன்றி சிருஷ்டி அல்ல தமது அறிவுக்கும் பார்வைக்கும் புத்திக்குமே சிருஷ்டியாகத் தெரிகின்றது நாம் தொட்டுணரும்போதும் ஹக்கையே உணர்கின்றோம் அவனே எல்லாமாக தனது தாத்தை கொண்டிருக்கின்றான் பாய் என்பது நமது புத்திக்கும் பார்வைக்கும் பாயாக தெரிகின்றது நாம் தொடும்போது பா பாயை தொடவில்லை பண்ணையே தொடுகிறோம் ஐஸ்கட்டி என்பது புத்திக்கும் பார்வைக்கும் ஒரு பொருள் போல் தெரிகின்றது தொடும்போது நீரையே தொடுகின்றோம் மேசை என்பது புத்திக்கும் பார்வைக்கும் தெரிகிறது தொடும்போது மரத்தையே தொடுகிறோம் வளையல் காப்பு என்பது புத்திக்கும் பார்வைக்கும் தனியான ஒரு பொருளாய் தெரிகின்றது ஆனால் தொடும்போது தங்கத்தையே தொடுகின்றோம் திரப்பு புத்திக்கும் பார்வைக்கும் திறப்பாக தெரிகின்றது தொடும்போது இரும்பையே தொடுகின்றோம் இதேபோல சிருஷ்டி என்பது புத்திக்கும் பார்வைக்குமே தெரிகின்றது யதார்த்தத்தில் அல்லாஹ் என்ற தாத்தே இருக்கின்றது சிருஷ்டி என்பதே இல்லை சிருஷ்டியின் உருவில் இருப்பது அல்லாஹ் என்ற மூலமே ஆகும் ஆனால் அந்த மூலப்பொருளை எங்கும் எல்லாமாக இருக்கிறது அதனால் இமாம் இபினு அரபி அவர்கள் அல் ஹல்கு மஹூலன் அல் ஹக்கு மக்சூசன் என்று சொன்னார்கள் நாம் காணும் காணாத அனைத்தும் இறைவனின் தாத்தாக அதாவது இறைவன் இருக்கின்றான் என்பதை காட்டுகின்ற அம்சமாக இருக்கிறது இதை திருகுறால் வசனங்களும் சொல்லுகின்றன அவை அனைத்திலும் இறைவன் தனது தாத்தை கொண்டே வெளியாகியுள்ளான் என்பதை உணர்த்துகின்றன சூரத்தில் பஹ்ரா இரண்டாம் அத்தியாய நூற்றி வசனத்தில் வலில்லாகுல் மஸ்ரீஹு பல் மஹ்ரிபு ப ஐனமா துல்லுஹு பதம வஜுகொல்லாகி இந்நல்லாக வாசியும் அழியும் அதுதான் அந்த வசனம் அதாவது மேர்க்கும் மேற்கும் குவே சொந்தம் அதாவது உதயகிரியும் அஸ்தகிரியும் குவே சொந்தம் நீங்கள் எங்கே நோக்கினாலும் அல்லாஹியின் முகம் தாத் உஜூத் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹு விசாலமானவனும் எல்லாம் அறிந்தவனும் ஆகா என்பதாகும் இதில் முகம் என்று உள்ளது என்ற இன்னொரு அம்சமும் அவன் விசாலமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்ற மூன்றாவது அம்சமும் இருக்கிறது கிழக்கும் மேற்கும் என்று சொல்வதானால் வடக்கும் தெற்கும் அதனுள்ளே அடங்கி விடுகின்றன அப்படியாயின் அகிலம் அனைத்துமே அல்லாவுக்கே சொந்தம் என்பது நமக்கு தெளிவாகிறது சொந்தம் என்றால் உரித்துடையது என்பது பொருளாகும் சொந்தம் இருவகைப்படும் உதாரணத்துடன் சொல்வதாக இருந்தால் எனது தோட்டம் எனக்கு சொந்தம் எனது கை எனக்கு சொந்தம் எனது தோட்டம் எனக்கு சொந்தம் என்று சொல்லும்போது இரு பொருள்கள் தேவைப்படுகின்றன நான் தோட்டம் என்று இரண்டு ஆனால் நான் என்ற எனக்கு தோட்டம் என்ற எனக்கு வேறான பிரிதொரு பொருள் சொந்தமாக உள்ளது இவ் உதாரணத்தில் இருபொருட்கள் மூலமாக உள்ளதால் இந்த உதாரணம் கொள்கை இரண்டு வஸ்துக்களை காட்டும் துவித கொள்கை எனப்படும் இதற்கு தமிழ்மொழியில் பிரிதின் கிழமை என்றழைக்கப்படும் ஒருவருக்கு அவரது தோட்டம் சொந்தமாக இருப்பது போல் இறைவனுக்கு உலகம் சொந்தம் என்று கொண்டால் இறைவன் இருப்பது போல் உலகம் என்ற தனியான சுயமான ஒரு படைப்பும் உள்ளது அது இறைவனுக்கு சொந்தமானது என்ற பிழையான சிற்கமான சிற்கான துவித கருத்து ஏற்பட்டுவிடும் காரணம் களிமாவின் தத்துவத்தின்படி இறைவன் அல்லாத அவனுக்கு வேறான சுயமான ஒரு பொருள் இல்லை அவன்தான் எல்லாமாக இருக்கின்றான் பிரபஞ்சமே அவனது கோலம் என்பது சாத்தியமாகும் இக்கொள்கையின்படி உலகம் என்ற சுயமான தனியான ஒரு படைப்புக்கு இறைவன் சொந்தக்காரனாக இருக்கின்றான் என்பது அக்கிதாவுக்கு பிழையான கொள்கையாகும் எனவே கிழக்கும் மேற்கும் பெரிதின் கிழமையின்படி அவனுக்கு சொந்தமல்ல என்பது விட்டது அது அல்லாஹுவின் உஜூத் தாத்தைப்போல் பெரிதொரு வஸ்து இருக்கிறது என்ற மூலம் இரண்டை காட்டும் துவித கொள்கையாகும் இக்கொள்கை இஸ்லாமிய தத்துவ கோட்பாட்டிற்கு முரணானதாகும் இது கைரியத் என்ற வேற்றுமை கொள்கை எனப்படும் அப்படியாயின் இறைவனுக்கு சிருஷ்டி எப்படி சொந்தமாகும் என்று யோசித்தால் இந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் எனது கை எனக்கு சொந்தம் என்பது போலாகும் இந்த சொந்தத்திற்கு இருபொருள் தேவையில்லை ஒரு மனிதனுக்கு கை அவனை விட்டு பிரியாதது போல் அது அவனுக்கு வேறாகி தனியான சுயமாக ஒன்றாக இல்லாமல் அவன் தானாக அவனுக்கு சொந்தமாக இருப்பது போல் உலகம் இறைவனுக்கு வேறாகாமல் அவன் தானாக சொந்தமாக இருக்கிறது இதையே அரபு மொழியில் ஐனியத்து என்றும் தமிழில் தற்கிழமை என்றும் அழைக்கப்படும் இந்த சொந்தத்திற்கு அடிப்படையில் இருபொருள் தேவைப்படாது மேலும் இதை குறித்து விளக்கினால் இந்த உரையாடல் அதிகமாக நீண்டுவிடும் என்பதால் இதை நாம் சுருக்கிக் கொள்வோம் இந்த விளக்கத்தின் மூலம் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்றும் அது அவனை விட்டு பிரியாத சொந்தம் என்றும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எங்கு நோக்கினும் அங்கே அவனது முகம் இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த வசனத்தொடரும் அவனே அனைத்துமாக இருக்கிறான் என்பதையே காட்டுகிறது இதில் வஜுகு என்று சொல்லுவது முகத்தை குறிப்பிடுகிறது இந்த முகம் என்று இறைவன் குறிப்பிட்டதனால் நம்மை போன்ற முகம் உண்டு என்பது அர்த்தம் அல்ல இந்த சொல்லை வைத்துக்கொண்டு வழிகாடுடைய சிலர் அல்லாவுக்கு நம் போன்ற முகம் உண்டு என்றும் அவனுக்கு குறிப்பிட்ட உருவம் உண்டென்றும் சொல்லுகின்றார்கள் இது வழிகேடர்களை குரானை கொண்டு இறைவன் வழி என்ற திருமுறை வசனத்தை நினைவூட்டுகிறது அப்படியானால் இங்கு வஜுககு என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன அங்கே சொல்லை கொண்டு இறைவன் எதை நாடுகிறான் என்பதை பார்க்கின்ற போது இங்கு முகம் என்று இறைவன் குறிப்பிடுவது நம்மை போன்ற முகம் அவனுக்கு உண்டு என்ற கருத்தை அல்ல இங்கு அவனுக்கு வஜுகு என்று குறிப்பிடுவது அவனது தாத் என்ற உள்ளமையே நீங்கள் எங்கு நோக்கிலும் அவனுடைய ஒஜூத் தாத் உள்ளமையே அதாவது அவனே இருக்கின்றான் என்பதையே இந்த சொல் மூலம் இறைவன் உணர்த்துகிறான் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் பார்ப்போம் உங்கள் நண்பர் ஒரு இடத்தில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு செல்லும்போது என்னிடம் வந்து உங்கள் முகத்தை காட்டிவிட்டு சொல்லுங்கள் என்று சொல்வீர்கள் நீங்கள் அவரிடம் சொன்னது போல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் வந்து உடல் முழுவதையும் மறைத்து முகத்தை மட்டும் காட்டி நின்றார் அவரை பார்த்து நீங்கள் எப்படியேன் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காட்டி நிற்கிறீர் என்று கேட்பீர்கள் நேற்று நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களிடம் வந்து முகத்தை மட்டும் காட்டி கொண்டு போகும்படி தான் சொன்னீர்கள் என்றார் இவரது நிலையை பற்றி என்ன சொல்வீர்கள் அவரது அறியாமையை நினைத்து தான் நமக்கு அனுதாபமும் சிரிப்பும் வரும் அது ஏனென்றால் அவர் அந்த பேச்சை அவர் விளங்கவில்லை என்பதுதான் புரிய முடிகிறது நான் அவரிடம் முகத்தை காட்டி கொண் முகத்தை காட்டிவிட்டு செல்லும் செல்லுங்கள் என்று சொன்னது அவர் உடலை மறைத்து கொண்டு முகத்தை காட்டுவதற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல போகும்போது என்னை வந்து சந்தித்து விட்டு போங்கள் என்பதை தான் அது சொன்னது அவர் அப்படி புரிந்து கொண்டார் இதே இறைவன் அர்த்தம் கொண்ட அவ்வசனத்தை எங்கு நோக்கினும் அவன் முகன் உண்டு என்று சொன்னால் அப்படியானால் நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவனது தாத்தே ஒஜூதே இருக்கிறது என்று அர்த்தமாகும் அவனே எங்கு இருக்கிறான் என்ற முன்தொடருக்கு ஏற்றாற்போல் கூறியான கூறுவானே அன்றி முகத்தை மட்டும் காட்டுவது போன்று என்று அவர் இறைவன் சொல்லவில்லை என்பது நமக்கு புரிகிறது இந்த வசனத்தில் இறைவன் சொன்ன பகுதத்தில் உஜூ கொள்கை மிக தெளிவாக நமக்கு விளங்கிவிட்டது அந்த வசனத்தின் மூன்றாவது தொடரில் அவன் விசாலமானவனும் நன்கறிந்தவனும் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற போது அலிமுன் என்றால் லங்கறிந்தவன் என்று சொல்வது அரபு மொழியில் ஃபயூலுன் என்ற பஜ்னில் வருவதால் அதற்கு அறியப்பட்டவன் என்ற மஃூலின் பொருளை கொடுப்பதாகும் இவ்வாறு இலக்கணம் அரபின்படி மஃூலுன் என்ற வஸ்னின் படி பொருள் கொடுத்தால் அவனே அனைத்துமாக அறியப்படுகிறான் என்ற கருத்தை இறைவன் நாடியுள்ளான் மேற்கூறிய வசனத்தை நாம் கூறிய விளக்கத்தை மீண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் வகுதத்தில் ஊஜுவது பற்றி திருமறையில் நிறைய வசனங்கள் சொல்லப்படுகின்றது இப்போது நாம் சொல்லப்போகும் வசனம் வகுதத்தில் ஊஜுவூது கொள்கையை தெல்ல தெளிவாக விளக்கி வைக்கும் ஒரு இரும்புத்தோன் ஆகும் யாரும் அதை அசைக்கவோ உடைக்கவோ முடியாத ஒரு ஏகத்துவ வசனமாகும் கவனமாக கேளுங்கள் இந்த திருவசனம் அல் குரானில் சூரத்தில் அல் ஹதீத் மூன்றாவது வசனமாக வருகிறது அதாவது ஹூவல் அவ்வளவு லாகிருவல் லாகிருவல் பாத்தினோ குலிம் அதாவது அவனே முந்தியவன் இன்னும் அவனே பிந்தியவன் இன்னும் அவனே பகிரங்கமாக வெளியானவன் இன்னும் அவனே உள்ளானவன் அவனே சகல வஸ்துக்களையும் அறிந்தவன் அல்லது சகல வஸ்துக்களை கொண்டும் அறியப்பட்டவன் என்பதாகும் இந்த வசனம் மேலழந்த வாரியாக எல்லாம் அவனே என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது என்பது தெரியும் இந்த வசனத்தில் எதிரும்புதிரமான சொற்கள் உபயோகப்படுத்தப்பட்டு உள்ளன என்றால் முந்தியவன் அல் என்றால் பிந்தியவன் அல் ஆஹிரு என்றால் வெளியானவன் அல் என்றால் உள்ளானவன் இந்த வசனத்தை கண்டு பயங்கொண்ட பலர் இதற்கு விளக்கம் சொல்கையில் இறைவன் ஒரு நேரத்தில் முந்தியவன் மறுநேரத்தில் பிந்தியவன் அடுத்த நேரத்தில் வெளியானவன் மற்ற நேரத்தில் உள்ளானவன் என்று விளக்கம் செல்லுகின்றார்கள் உதாரணமாக எட்டு மணிக்கு முந்தியவன் எட்டு ஒன்றுக்கு பிந்தியவன் எட்டு இரண்டுக்கு வெளியானவன் எட்டு மூன்றுக்கு உள்ளானவன் என்று சொல்வது போலாகும் இப்படி பொருள் என்றால் இது அல்லாஹுவால் மட்டுமல்ல மற்றவர்களாலும் செய்ய முடியும் மற்றவர்களால் செய்ய முடியாமல் தன்னால் மட்டுமே இப்படி இருக்க முடியும் என்பதை இறைவன் சொல்லுகிறான் ஒரே நேரத்தில் இப்படி அல்லாஹ் இருக்கின்றான் எட்டு மணி முதல் எட்டு மணிக்கு முந்தியவன் என்றால் அதே நேரத்தில் அவன் பிந்தியவனாகவும் வெளியானவனாகவும் உள்ளானவனாகவும் இருக்கின்றான் அதுதான் அவன் தத்துவம் இந்த வசனத்தில் ஒன்றோ முந்தியதாக இருக்க வேண்டும் அல்லது பிந்தியதாக இருக்க வேண்டும் அல்லது வெளியானவனாக இருக்க வேண்டும் அல்லது உள்ளானவனாக இருக்க வேண்டும் இதில் எதிரும்புதிருமானதாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான் என்ன விந்தை என்ன புதுமை பிரபஞ்சமே அந்த வசனத்தில் அடங்கியுள்ளதை சிந்திப்போர் அறிந்து கொள்ள முடியும் இந்த மகாம்களுக்கு அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கின்றது இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது நீண்ட வரலாறு உடையது நபிகள் நாயகம் செல்லாஹு வலையூசலம் அவர்கள் தங்களது நாற்பதாவது வயதில் மக்காவிலுள்ள அபிகுப குபைஸ் மலையில் ஏறி நின்று அந்த மக்கத்து மக்களை அழைத்து அவர்களிடம் நான் மலையுச்சியில் நிற்கின்றேன் நீங்கள் கீழே நிற்கிறீர்கள் பின்னால் நடக்கப்போகின்ற விஷயம் குறித்து உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு மேலே நிற்பதால் நான் அறிவேன் இந்த மலையின் பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு ஒரு கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என் பேச்சு நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கவர்கள் ஆம் நீங்கள் அ உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கை இருக்கார் நாங்கள் எப்படி உங்கள் பேச்சை நம்பாமல் இருப்போம் என்றனர் அதை நபிகள் நாயகம் அம்மக்களை நோக்கி உடனே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லாயிராக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்று சொன்னார்கள்டனே அந்த மக்கள் இதற்குத்தானா எங்களை அழைத்தீர்கள் நீர் ஒரு பெரும் பொய்யனாகவும் பைத்தியக்காரனாகவும் இருக்கின்றீர் என்று கீழே கிடந்த மண்ணை அள்ளி நபியின் பால் எறிந்தனர் அந்த மக்கள் கலிமாவை சொன்னதும் ஏன் இப்படி தூற்றினார் என்பதை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் சொன்ன அந்த கலிமாவின் அர்த்தம் அந்த அரபிகளுக்கு அது அரபியாக இருந்ததால் நன்றாக புரிந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அவர்கள் புரிந்ததன் காரணமாகத்தான் அவரை தூற்றினார் என்பதை நாம் இங்கு நோக்க வேண்டும் கலிமாவின் பொருள் வணக்கத்துக்குரிய நியாயம் வேறு யாருமில்லை என்பதுதானே அப்படி இருக்க ஏன் தூற்றியிருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் குரானில் இருவகை வசனம் உள்ளது ஒன்று முக முகமாத் வலிந்துரை வைக்காமல் அவ்வசனம் நேரடி பொருள் தரும் இன்னொன்று முத்தசாஃபிக் வலிந்துரை வைத்து விளக்க வேண்டிய பொருள் தருகின்ற வசனங்களாகும் நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன் என்பதாகும் அது முஹமாத் வலிந்துரை வைத்து விளக்க வேண்டிய அவசியமற்ற வசனம் சொன்னதும் பொருள் விளங்கிவிடும் இதற்கு வேறு பொருள் கொள்ள முடியாது முதஸாஃபிகாத் என்றால் நான் சாப்பிட்டேன் என்பது போல் இது வழிந்து கொண்டுதான் விளக்க வேண்டி வரும் நான் சாப்பிட்டேன் என்பதில் என்ன சாப்பிட்டார் என்பது மயக்கமாக இருக்கிறது சாப்பிட்ட வஸ்து தெளியவில்லை எனவே அவர் சோறு சாப்பிட்டாரா அல்லது பழம் சாப்பிட்டாரா என்பது தெரியாததால் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டார் என்று நாம் விஞ்ஞானி அபு யசீது உல் பிஸ்லாமி அகமத்துல்லா அவர்கள் பேசும்போது கொழுகு பகலன் வல் அன்ஃபியா வல் பிசாலஹி நான் நபிமார்களுடன் ஞானம் என்ற கடலில் மூழ்கினேன் நான் இடையே பார்த்தபோது நபிமார்கள் கரையில் தான் நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள் இந்த வசனத்தை வெளிப்படையாக நோக்கும்போது அபு யசீத் பிஸ்லாமி உரிய இடத்தை அடைந்து விட்டார்கள் நபிமார்கள் கரையில் நின்று கொண்டிருந்தனர் என்பதை காட்டுகிறீர் இது நபிமார்களின் அந்தஸ்தை குறைத்து காட்டுவது போல் உள்ளது இதனால் இது முதத் வழிந்துரை வைத்து விளங்க வேண்டிய வசனமாக அதனால் அபு யசீத் அவர்களும் ஞானக் கடலில் இடையே அபு யசீத் ரஹமுக்குள்ள பார்த்தபோது நபிமார்கள் மறுகரையை அடைந்து விட்டனர் என்ற வரிந்துரையை கொடுத்து அவர்களின் வசனத்தை ஏற்க வேண்டியுள்ளது இப்படி வழிந்துரை கொள்ளும் அவர்களின் பேச்சில் இருந்த மயக்கம் இல்லாமல் போய்விடும் இதேபோல் நபி சல்லவ்வாஹு வழிகளும் ஒரு சந்தர்ப்பத்தில் குல்லு ஃபித் தின் இழத்தின் பகுல்லுகுலத்தின் பின்னாரி அதாவது ஃபித்ஹத் அதாவது நபிகள் செய்யாததும் அவர்கள் சமூகத்தில் செய்யப்படாததும் செய்வதற்கு அங்கீகரிக்கப்படாததும் என்று அர்த்தம் பெறும் ஃபிதுரத் எல்லாம் வழிகேடு வழிகேடெல்லாம் நரகத்தில் என்றார்கள் இந்த ஹதீசை அப்படியே எடுத்தால் நபிகளின் பின்னால் சஹாபாக்கள் குரானை ஒன்று திரட்டி முஸ்ஹப் வடிவமாக்கியதும் தராவி தொழுகை உமரலில்லா அவர்கள் ஜமாத்து தொழியாக மாற்றி அமைத்ததும் என்று மேலும் பல விஷயங்களும் ஃபித்துகத் என்று கருத்தில் சென்று நின்றுவிடும் நபிகளின் சொல்லுக்கு மாறு செய்ததாக ஆகிவிடும் அப்படியானால் அது முதத் வலிந்துரை கொடுத்து விளக்க வேண்டிய மொழி ஆகையால் குல்லு ஃபிதுகத்தின் என்பதற்கு ஷிஃபத்தாக செய் வழிந்துரையை கொடுத்து கெட்ட ஒவ்வொரு ஃபிதுகத்தும் வழிகேடு என்ற கருத்தை தரும் வழிந்துரையை கொடுத்து ஹதீசை நாம் ஏற்க வேண்டும் காரணம் இவ்வாறு வழிந்துரை கொடுக்காமல் விட்டால் சகாபாக்கள் செய்த சொற்களை நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதை விளங்காமல் தான் இன்றைய வகாபிய கொள்கையுடையவர்கள் குழப்பத்தில் மூழ்கி எல்லா ஃபித் எல்லா என்று சொல்லி வருகிறார்கள் எனவே திரிகுரானில் வலிந்துரை கொள்ளாமல் நேரடி பொருள் கொடுக்கும் முஹத் வசனங்களும் நேரடி பொருள் கொடுக்காமல் வலிந்துரை கொண்டு விளக்க வேண்டிய முதஸ்பகத் வசனங்களும் உதாரணமாக யாசீன் அலிஃப்லாம் மீம் காஃப் ஹா ஐம் சாது போன்ற வசனங்களும் உள்ளன இப்போது உங்களுக்கு இருவகை வசனங்களில் விளக்கம் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே மலையுச்சியில் நின்ற நபிகள் நாயகம் சொல்லாஹு அலையோசலம் அவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டார்கள் அவர்கள் அல்லாஹு என்று சொன்னார்கள் வானத்தில் இருந்து மலையை இறக்கி அதன் மூலம் பூமியை உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹு என்று சொன்னார்கள் சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கவர்கள் நாங்கள் அவைகளை வணங்கவில்லை வல்லா அல்லாஹு இடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னார்கள் இது திருமறை தரும் வசனங்களாகும் அப்படியாயின் நபிகள் நாயகம் கலிமாவை சொல்லும்போது அந்த மக்கள் அல்லாஹு ஒருவன் இருப்பதாகவும் அவனே வணக்கத்துக்கு உரியவனாக இருப்பதாகவும் அவனே வானம் பூமியை படைத்தவனாகவும் அவனே மழை இறக்கி வைத்தவனாகவும் பூமியை உயிர்ப்பித்து இருப்பவனாகவும் இருக்கின்றான் என்ற கொள்கையில்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம்தான் கலிமா கூறிய போது எதிர்ப்பு ஏற்பட்டது கலிமாவுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது பொருளாக இருந்திருந்தால் அவர்கள் எதிர்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் அவர்களுக்கு அல்லாஹு இல்லை என்ற நாத்திகர்களாக இருக்கவில்லை அல்லாஹு ஒருவன் இருக்கின்றான் என்ற ஆத்திகர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படியானால் கலிமாவுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹூ தவிர வேறு நாயன் இல்லை என்ற கருத்தை நபிகள் நாடவில்லை என்பது தெளிவாகிறது அத்துடன் வணக்கத்துக்குரிய என்ற கருத்தை தரும் அரபு சொல் கலிமாவிலும் இல்லை எனவே கலிமா என்பதுமாத் வலிந்துரை வைக்காமல் அவ்வசனம் தரும் நேரடி பொருளை கொள்ள வேண்டிய வசனமாகையால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு வலிக்சலம் கலீமாவுக்கு அல்லாஹு தவிர தெய்வம் இல்லை அதாவது அல்லாஹுக்கு வேறான பொருள் இல்லை என்ற கருத்துப்பட எல்லாம் அவனே என்று சொன்னார்கள் இலாக என்ற சொல் தெய்வம் என்பதை குறித்தாலும் யதார்த்தத்தில் ஒவ்வொரு வஸ்துவிலும் இலாகு என்ற பெயர் பெயரை ஏற்கக்கூடிய அமைப்பிலேயே உள்ளது குறிப்பிட்ட தெய்வங்கள் மட்டுமல்ல எதை எதை மனிதன் வணக்கத்திற்கு ஆக்கி அவையெல்லாம் இலாகு என்ற பெயரை பெறுகின்றது அது தற்போது வணங்கப்படாத பொருளாகவும் இருக்கலாம் உதாரணமாக பூனை இதை ஒருவன் வணங்கினால் அதுவும் இலாகு என்ற பெயரை பெற்றுவிடும் இதனால் வைக்கப்பட்ட தெய்வங்கள் யதார்த்தத்தில் அல்லாஹுக்கு வேறான தெய்வங்கள் இல்லை அப்படி பல தெய்வங்கள் யதார்த்தத்தில் இல்லை அல்லாஹு மட்டுமே தெய்வமாக இருக்கிறான் அதனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையோசரம் கலிமாவுக்கு அல்லாஹு அல்லாத எந்த வஸ்துவும் இல்லை என்றே சொன்னார்கள் அதை பின்வரும் திருமறை வசனம் சொல்லுகிறது அவர் எல்லா அல்லாஹுரையும் எல்லா அல்லாஹுகளையும் ஒரே இலாகு என்றால் சொல்கிறார் இது ஆச்சரியமான விஷயம் என்று அவர்களிடம் ஒரு சாரர் சொல்லி சென்றதை அல்லாஹு குரானில் சொல்லி செல்லுகிறான் அப்படியானால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹசலம் அவர்கள் கலிமாவுக்கு அல்லாஹு அல்லாத எதுவுமில்லை என்று சொன்னார்கள் என்பதுதான் நமக்கு புரிய வரும் அதன் கருத்து யாதெனில் அல்லாஹுவே உஜூத் தாத் உடையவன் அவனை தவிர பெரிதொரு உஜூது இல்லை எல்லாம் அவனே தான் என்று உழைத்தார்கள் இந்த கருத்தையே லா இலாக கைறுக நீ அல்லாத இலாகு இல்லை என்று கூறி கலிமாவின் யதார்த்தத்தை மேலும் உறுதி செய்தார்கள் கலிமாவுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாக தவிர யாருமில்லை என்பதுதான் பொருள் என்றிருந்தால் வணக்கத்துக்கு தகுதி இல்லாத நாயன்களும் உஜூதுகளும் இருந்திருக்கின்ற இருந்திருக்கின்றன என்ற பிழையான அர்த்தமும் ஏற்பட்டுவிடும் வணக்கத்துக்குரிய என்ற கருத்தை தரும் சொல் கரிமாவில் இல்லை இதை கேட்டதும் இன்று போல் நபிகளை பைத்தியம் என்றும் பொய்யர் என்றும் சொல்லலாயினர் எல்லாவற்றையும் இறைவனாக எப்படி நம்புவது என்று எதிர்கொறல் விடுவது போல் அன்றும் கூச் இட்டனர் இப்படி சொல்பவர் மூளை பைத்தியக்காரர் பொய்யர் என்று அந்த மக்கள் அந்த மக்கத்து குறைசிகள் நபிகள் நாயகத்தையும் வசைபாடினர் எதிர்த்து நடவடிக்கை எடுத்தனர் அல்லாஹு தவிர தே தெய்வம் இல்லை என்றால் அல்லாஹுக்கு வேறான பொருள் இல்லை என்றால் பஞ்சை தவிர உடை இல்லை என்பது போலாகும் தங்கத்தை தவிர மோதிரம் இல்லை என்பது போலாகும் இந்தியாவை தவிர டெல்லி இல்லை என்பது போலாகும் உடைகள் பஞ்சுதான் திறப்பு இரும்புதான் மோதிரம் நகைதான் அவை அந்த மூலப் வேறானது அல்ல என்பதாகும் இப்படி களிமாவை சொல்லியபின் நபிகள்நாயகம் சொல்லலாக உரையாசிலும் அவர்கள் நான் மேலே சொன்ன அவனே முந்தியவன் அவனே பிந்தியவன் அவனே வெளியானவன் அவனே உள்ளானவன் என்ற திருமறை விளக்கத்தை ஓதியும் காட்டினார்கள் அப்படியானால் கலிமாவை சொன்னபின் நபிகள் நாயகம் சல்லதாக ஒரே வசலம் அவர்கள் ஓதி காட்டியதிலிருந்து எல்லாம் அவனே என்ற வகுதத்தில் உஜூது கொள்கையைத்தான் நபிகள் நாயகம் கலீமாவாக அர்த்தம் சொல்லியுள்ளார்கள் என்பது புரிகிறது அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வபரகாத்